வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த உற்பத்தி காண்டம் திருச்செந்திப்படலம் துறமது கடந்து நீங்கிச் சோதிவேலுடைய வள்ளல் விரிவு நல் சடலத்தண்ணல் செங்குன்றூர் நோக்கி பருமணி வைரமுத்தம் பலவளம் பிறவும் மாழி திரையெறியலை வாயாகும் செந்தி மா நகரம் புக்கான் அருமுகன் அங்கணேகி அகிலகம் என நோக்கி இறையிலோர் சினகரத்தை ஏற்றுதி ஈண்டை என்ன திற நுணர்ப்புனைவர் செம்மல் சிந்தையின் நாடித்தேவர் திருநகரம் வெக்க ஒரு திருக்கோயில் செய்தான் பொன்னுறும் இரதம் நீங்கி புறநெலான் தானே நகர் அதனுளேயறும் பெரும் துணைவர் பூதர் மன்னவர் அயன் மாலாதிவானவர் யாரும் போற்ற மின்னு பொற்பீடத்தை என் வீட்டிருந்தருளினானே பானிமிர்மென் குரல் பார்ப்படுநல் யாழ் கானமிசைத்தனர் கந்தருவத்தோர் ஆனபல் சட்டுவம் அங்கை தொரேந்தி வானமிதைச் செவி வாக்குறுருமா போருதியுணர்த்தூயவன் வானோர் புறவலன் மாமுனி புங்கவர் யாரும் மறுமலர் மாரி வழுத்தினர் வீசி இருபுடை தன்னினும் எய்தினர் ஈண்டி வாலிய தூயொளிவானதியாவும் பாலகன் மெய்யணி பார்த்தனராடி ஏலுரு பாங்கரின் ஈண்டியவா போல் காலினர் சாமரைக் கை கொடு அசைத்தா ஒன்னிழல் மாமதியோரிருவடிவாய் அண்ணல் முகத்தெழிலார்ந்திடனண்ணி பின்னிடை நின்றன வெங்கனல் வருணன் தன்னிழல் வெண்குடை தாங்கினர் நின்றார் கட்டழல் கான்றெடு காமறு நாகம் எட்டுமலாதனையாவையும் ஈண்டி உட்டெளிவார்ப்பணிவுற்ற நாலவட்டமசைத்தனர் வானவர் பல்லோ வானுயர்தோள் விரல்வாக நு மன்னல் தானுடைவாழ் கொடு சார்ந்த எல் நிற்ப ஏனைய தம்பியர் எண்மர் இலக்கர் ஆனவர் போற்றி அகன் கடை நின்ற பொருந்தியின்னவர் புறத்துராங்கண் இருந்த ஞான முதல் எல்லையில் காலம் வருந்துகின்ற மகவான் முகம் தெரிடாதவரின் இன்ன செப்பும் துறந்து நீதியமர் சூர் முதலானோர் பிறந்தவாறுமவர் பேணிய நோன்பும் இறந்த செய்ய வரம் எய்தியவாறும் சிறந்த பின்னரசு செய்திடுமாறும் மற்ற பெய்யவர் தம் மாயமும் முற்கொள் வெற்றியும் பலியும் மேன்மையும் நும்பால் இற்றை நாள் வரை துன்பும் முற்றும் ஒன்றர மொழிந்திடுகின்றான் கோக்குமாரன் இவை கூற இசைந்தே நீக்குள் பொன்னுலக வேந்தையல் நின்ற வாக்கின் வல்ல குரவன் ரனையன்பால் நோக்கி நீ இவை நுவன்றருள்கின்றான் வச்சிரங்கொள்கரன் மற்றது செப்ப அச்சனக்குரவன் அன்னதிசைந்தே செச்சை மொயம்புடைய சேயிறு பொற்றாள் உச்சிக்கொண்டு தொழுதி நதுரைப்பருதிய பொருளும் ஆவிகள் தோறும் செரிதியங்கள் துயர் சிந்துதல் முன்னி குறிய சேயுருவு கொண்டனை யார்க்கும் இறைவானின் செயலை யாருணர் ஏற்பார் எல்லையில் புவனம் யாவையும் ஆண்டும் வரும் உயிர் தொகை யாவும் தொல்லை மேனி கொடு தோன்றி தோன்றினால் நீ வல்லமாயவியல் மற்றவர் தேர்வார் வெய்யற் தன்மையை வினாபிய தன்மை ஐயா அன்னதை அறிந்திட அன்றே கையரேந்துயர் களைந்துள மீதில் செய்ய இன்புதவு சீரருளாம ண்தன்மைகளெல்லாம் போகுமெல்லை புகழ்கின்றனன் என்னா வாகை குமர வள்ளலை நோக்கி ஓகையோடு அரசன் போதிடுகின்றான் ஓகையோடு அரசன் போதிடுகின்ற உற்பத்திக் முற்றுப்பெற்றது ஆக காண்டம் ஒன்றுக்கு திருவிறத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்று கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் வாழ்கிறது